ஷியகம் யிரம் மேஷி கிமா ோம்பிராய வம்சிி மஹோ நமோ குருப்பலவரோவீ ஆயா வாக்ணுமோ லமிஷம் மாஹம்ரா மாமா நோராமஸ்வனே அது தமைய ओम शांति, शांति, शांति, शांति केनो मंत्र नतत्र கனோபனூனாவது மந்திர்த்து நோ மன इति திஷிய पूर्वेशाम, ஏனஸ்தியாச்சிரே உபனிஷத் சாந்தி பாடத்தை விட ஆரம்பித்தது முதல் வாக்கியம் சிஷியனுடைய பிரஷனம் கேள்வி இந்த இந்திரியங்களையெல்லாம் மனசையெல்லாம் மனசெல்லாம் இந்திரியங்களெல்லாம் எதனுடைய அனுகிரகத்தினால் இயங்குகிறது மனசு எதனுடைய அனுகிரகத்தினால விஷயத்தை நாடி செல்லுகிறது இச்சப்படுகிறது அப்படியே இந்திரியங்களையும் பற்றி சொன்னார் ஆஹா வாக்கு மனசு சக்ஷுகு சுருக்கமாக சொன்ன கர்மேந்திரிய ஞானேந்திரிய மனோ வியாபாரம் ஏகாதச இந்திரியம்னே சொல்லலாம் தப்பு ஞானேந்திரிய அஞ்சு கர்மேந்திரிய அஞ்சு மனசே ஒரு இந்திரியமாக சாஸ்திரம் சொல்கிறதுனால ஏகாதச இந்திரியாணி இந்த ஏகாதச இந்திரியங்களும் எதனால் பிரவர்த்திக்கிறது தான் கேள்வி சைத்தன்யத்தினால தான் பிரவர்த்திக்கிறதுங்கிறத பதில் சொன்னார் குரு இந்த சொன்ன பாஷை வந்து வித்தியாசமாக இருந்தது சைத்தன்யம் நேரடியாக சொல்ல முடியாது சொல்கிறது வந்து புரிய வைக்கிறது சிரமம் ஆகையினால் அந்த சைத்தன்யம் நான் தான் அகம் அகம் அகம்னு சொல்லக்கூடிய இப்போ நாம் எல்லாரும் விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிற அகம் பதார்த்தத்தோட யதார்த்த ஸ்வரூபந்தான் அந்த சைத்தன்யம் பிரம்மன் விவேகச்சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் பிரகிருதி விக்கிருதி பின்னா சுத்த போதஸ்வபாவ சத் அசத் இதமசேஷம் பாசையன் நிர்விசேஷ परमात्मा, साक्षात्, விலசதி பரமாத்மா ஜாங்கிராதிவாசு ஹயமஹம் சாஷாத் சாட்சிப்பேண்பு ரொம்ப அஹானோக பிரக்தவிஸ் சுஷுவீவவ மாயவிமூகமான பிரகிவி சுத்த போதாவகா சுத்தமான சைத்தன்ய சுபாவம் ஸ்வரூபம் சத் அசத் இதம் அசேஷம் பாசையன்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அசத்து சத் காரண காரியங்கள் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்தி கொண்டு அதுக்கு ஒரு விசேஷம் இல்லை நிர்விசேஷா பரமாத்மா பரமாத்மா விலசதி மாற்றிக்கலசதி எப்படின்னா ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு நம்முடைய அவஸ்தையிலேயே அந்த ஜாகிரத் ஸ்வப்னாவஸ்தையிலேயே இருக்கு அவஸ்தாசு விலசதி ஜாகிரத்வப்ன சுசுக்திஅவஸாசு பரமாத்மா விலசதி நிர்விசேஷ பரமாத்மா விளசதி மா விலசி பரமாத்மா விலசதி அப்படி போட்டுகணும் ஹியமம் சாஷா சாட்சிப்பேணே அஹமிஹம் சாஷாத் சாட்சிப்பேண பரமாத்மா விலசதிடையாட்சி அஹம் அஹம் இ விலசதி சாட்சா ந பிரமா அபோட்சமா விலசதி விஷேஷேணாசி போட்டுக்க வேண்டியதான் விசேஷமாக பிரகாஷிக்கிறது இது இவ்வளவு ஸ்பஷ்டமாக தெரிஞ்சிருக்கேன் கிருஷ்ணர் சொன்னார் எதந்தோயோகி நைனம் பசியந்தியாத்மஸிதம் எதந்தோபியிருத்தம நயனம் பசியந்தியேதந்தோகினம் பண்ணக்கூடிய யோகிகள் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பிரயத்தனம் பண்ணக்கூடியவர்கள் அந்தக்கரணத்திலேயே விளங்கின்றிருக்கிற அந்த சைதன்யஸ்வரூபத்தை புரிந்து கொள்கிறார்கள் எதந்தோ யோகினச்சைனம் பசியி ஆத்மன் அவஸ்திதம் ஆத்மனி அவஸ்திதம் இதை தெரிந்து கொள்கிறார்கள் அகிருத்தாத்மான புண்ணியம் பண்ணாதவர்கள் அதோட அர்த்தம் அப்படி இருக்குது அகிருத்தாத்மான எதந்தா அப்படி சத்கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்களை பண்ணாமல் பிரயத்தனம் பண்ணினால் தெரியாது எதந்தோப்பியிருத்தாத்மான அச்சேத அவிவேக்கினான்னு அர்த்தம் சாஸ்திரமெல்லாம் படித்து விவேகம் பண்ணாமல் அச்சேத்தசா அகிருத்தாத்மான அச்சேத எதந்த அபி என்ன பிரயத்தன தலகிழா நின்னாலும் ஏனம் ந பசியி ஏ தெரிந்து கொள்வதில்லை உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணாவிதம் விமூடா ந அனுபஷிய பசியந்தி ஜானச்சுஷா அது வந்து எவ்வளோ ஸ்பஷ்டமாக இருக்குது உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணாதம் சர்வ அனுபவங்கள்லையும் சாட்சியாக இருக்குது ஆனால் அதை மாத்திரம் தெரியல தெரியல தெரியலேன்னு சொல்கிறான் எவனுக்கு தெரியலேன்னு சொல்கிறானோ அவனே அது அவன் என்ன நினச்சின்னு அதான் அதுதான் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை திரும்ப திரும்ப நான்பந்தா வித்யத்தேயன் இதை தவிர வேறு என்ன சொல்கிறது எவன் தனக்கு அந்த விஷயம் புரியலைன்னு சொல்கிறானோ புரியலைன்னு சொல்கிறவனே அது அவன் அந்தக்கரணத்தோடு சேர்ந்துட்டு அப்படி பேசுகிறான் அந்த கரணத்துக்கு புரியறது இருக்கும் புரியாமல் இருக்கும் ஆனால் எனக்கு நான் ஞானமே ஸ்வரூபமானவன் எனக்கு புரியறது புரியாதுங்கிறத பற்றின சமாச்சாரமே தேவையில்லை அதெல்லாம் ம புத்தியோடய பிரச்சனை புரியறது புரியலைங்கிற விஷயமெல்லாம் அப்படின்னு புரிஞ்சாதான் இது புரியும் சைத்தன்யம் புரிஞ்சாத்தான் புரியது புரியலைங்கிறது வந்து பத்தியோட ப்ராப்ளம்ங்கிறதே புரியும் சைத்தன்யம் புரியாத வரைக்கும் புத்தியோடய ப்ராப்ளம்தான் ஞானம் அஜானம்ங்கிறது புரியாது புரியறது இல்லை ஆத்ம சைதன்யம் புரியாமல் புத்தியினுடைய பிரச்சனை புரியாது அதுக்கு முன்னாடி சாதாரணமாக புரியலாம் புத் அதாவது என்ன சொல்கிறது அதுக்கு புரியலை புரியலைங்கிறது அதோட பிரச்சனைப்பா அப்படி சொல்லணும் அது புத்தியோடய பிரச்சனை இது புரியறது இது புரியலை அப்படிங்கிறது புத்தியோடய பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற போது எனக்கு ஆத்மாவை பற்றின ஞானம் இருந்தால் தானே சொல்ல முடியும் இல்லாட்டி இப்படி சொல்ல முடியும் இருக்கட்டும் இப்போது இந்த மந்திரங்கள்லாம் அவன் கேட்டிருக்கான் கேள்வி கேட்டிருக்கான் அவர் நேராக இப்படி சொல்லலை நம்ம தான் பழசாஸ்திரத்தெல்லாம் பார்த்து அங்கங்கே கொட்டேஷன்லாம் கொடுத்து இப்படி அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸ்ரோத்ரஸ்ரோத்திரம் மனசோ மனஹா வாசோக வாச்சம் சவு பிராணசிய பிராணா சக்ஷுஷு அத்தி முச்சிய தீராக பிரயத்தியாஸ்மான் லோகா தமிர்தா பவந்தின்னு சொல்லி ஆத்மாவோடய லக்ஷணத்தை சொல்லி ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தையும் சொல்லிவிட்டார் ஒரே மந்திரத்தில் தீரா அது அது மாத்திரம் இல்லை ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கான யோக்கியத்தையும் சொல்லிவிட்டார் தீராகாங்கிற பதத்தினால் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கான யோக்கியத்தையும் சொல்லிவிட்டார் ஸ்ரோத்ரஸ்ரோத்ரம்லருந்து சக்ஷ சக்ஷுஷா வரைக்கும் ஆத்மாவோட ஸ்வரூபத்தையும் சொல்லிவிட்டார் ஆத்மாவோட ஸ்வரூபத்தையும் சொல்லிவிட்டார் அதிமுச்சியங்கிறதுனால ரெண்டு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு தேகாதி ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்தேஜ்ஜன்னு ஒரு அர்த்தம் சொன்னார் இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னார்ன்னா அதிமுச்சியங்கிறதுக்கே சந்யாசம் பண்ணி அகங்காரம் அமகாரத்தை தியாகம் பண்ணி முதல்ல சொன்னது ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்திய அது மாத்திரமில்லை அகங்காரம் மமகாரமும் தியாகம் பண்ணி ஸ்ரோ அதில் ஆத்மபாவத்தை விட்டு அதன் மூலமாக அகங்காரம் மமகாரத்தையும் விட்டு மமகாரம் தானாக போய்டுறது இதில் ஆத்ம நான் இந்த உடம்பு இல்லைன்னு சொன்னாலே இதுக்கு சொந்தமெல்லாம் நான் என்ன அர்த்தம் பண்ண வேண்டியது கிமுத்தன் நியாய இதுவே நான் இல்லைங்கிற போது இதுக்கு உடமையாக இருக்கிறதெல்லாம் எந்த எப்படி சொல்ல முடியாது அது தெளிவாகிடுறது ஆஹா அகங்கார நாசே சதி அகங்காரத்தை நாசம் பண்ணியாச்சின்னு சொன்னால் சர்வ நாசம் ஆகிடுது அகங்காரத்தை நாசம் பண்ணணும்னு சொன்னால் அகங்கிறதுனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை புரிஞ்சாதான் அகங்கார நாசமாகும் அகங்காரங்கிறது வக்தி இன்டிவிஜுவாலிட்டி அந்த இண்டிவிஜுவாலிட்டி நாசமாகணும்னு சொன்னால் அந்த அகங்காரங்கிற பதத்துக்கு அந்த அகங்கிற பதத்தோட யதார்த்தம் புரிஞ்சாச்சுன்னா இந்த அகங்காரம் தனி அகங்காரம் நிற்காது அதுக்கு பலமே கிடையாது அப்படியே விழுந்துடும் அப்போது ஆத்மபாவம் பரித்தேஜ்ஜிய அந்த வந்து ஆத்மாவோட லக்ஷணம் சொல்லி ஆத்ம ஜானத்தை எப்படி பலமாக சொல்லி அதிகாரித்வத்தை சொல்லி அந்த ஜீவன் சொல்லி இல்லை அந்த விதேக முக்தியை அடுத்தாலும் சரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்கிறாரு இந்த அதிமுச்சிய அஸ்மால் லோக்காத் பிரேத்திய அமிர்தாக பவந்தி அதிமுச்சியன்னு ஒரு பதம் அஸ்மான் லோக்காத்து பிரேத்தியன்னு ஒரு வாக்கியம் பிரேத்திய அஸ்மான் லோக்காத்துங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டுருக்கோம் பிரேத்திய சொல்லியிருக்கு அப்புறம் அமிர்தாக பவந்தி தீராக இப்போ என்ன பண்ணணும் தீராகங்கிறது ஒரு பதம் அப்புறம் வந்து ஸ்ரோத்ரஸ்ரோத்திரம் டு சக்ஷுஷ்ஷுஹா வரைக்கும் ஒரு விஷயமாக எடுத்துக்கணும் அப்புறம் வந்து அதிமுச்சியங்கிறது ஒரு பதம் தனியாக வச்சு அர்த்தம் பண்ணிக்கணும் அஸ்மால் லோகாத் பிரேத்தியங்கிறது ஒன்று தனியாக வச்சுக்கணும் அமிர்தா பவந்தி போட்டு பாருங்க ஆனந்தமாக இருக்கும் தீரா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ எத் வாசோ வாச்சம் சக்ஷுஷு அதிமுச்சிய அஸ்மால் லோக்காத் பிரேத்திய அமிர்தாக பவந்தி அப்படி அந்த மந்திரம் அப்படியே வாழைப்பழத்தை முறித்து உள்ளே போட்ட மாதிரி எனக்கு உங்களுக்கு எப்படியோ தெரியாது அப்படியே அது மாத்திரமில்லை இந்திரிய அகோச்சரத்வம் சொன்னார் அடுத்த மந்திரத்தில் தத்த சு நிதி அது வந்து சர்வ பிரமாண அகோச்சரம் நமக்கு இருக்கவே இருக்க வேதாந்த இது விவேகஜூடாமணி சர்வ வேதாந்த சித்தாந்தகோச்சரம் தமகோச்சரம் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் அகோச்சரம் தம்னர் அப்போ இந்திரியங்களுக்கு அகோச்சரம் இதுக்கு ஒரு கதையே சொல்ல போகிறதுன்னு கொஞ்ச நேரத்தில் உப்பு நிஷத்து ஆக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அம்சம் இதுதான் இந்திரியங்களுக்கு புலப்படாதது மனசுக்கும் புலப்படாதது சக்ஷு தற்ற ந கச்சதி வாக்கு ந கச்சதி மனஹா வந்து அறியப்படு பொருளாக நாங்கள் அறியவில்லை அப்படி நம்ம போட்டுக்கணும் அப்போ அது புரியும் அறியப்படு பொருளாக நாங்கள் அறியவில்லை அப்படி போட்டோம்னா கிளியர் ஆகிடும் இல்லாட்டி மொட்டையாக அறியவில்லைன்னா தவறாரு பொருளாக நாங்கள் அறியவில்லை அதை சீடர்களுக்கு எப்படி அறியப்படு பொருளாக அறிவிப்பது என்பதையும் நாங்கள் அறியவில்லை அறிய அறியவில்லை அப்படி முடியாது ஏனென்றால் சீடர்கள் நாங்களும் அதை அறியப்படும் பொருளாக அறியவில்லை ஸ்ரீடர்களுக்கும் அதை அறியப்படும் பொருளாக அறிவிக்க முடியும் முடிகின்ற தன்மையையும் நாங்கள் அறியவில்லை இவ்வாறு தான் நாங்கள் அறிவிக்க முடியுமே தவிர அதை அறியப்படு பொருளாக அறிவிக்க முடியாது அதாவது நாங்களும் அதை ஆப்ஜெக்டாக நாங்கள் தெரிஞ்சுக்கலை உனக்கும் அதை ஆப்ஜெக்டாக தெரிஞ்சுக்க வச்சுக்க வைக்கிறதுக்கான ஒரு டீச்சிங்கும் எங்களுக்கு தெரியாது இப்படி நான் சொல்கிறதுனால உனக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இருக்குமானால் புரிஞ்சுக்கும் பட்டு இது இப்படி தான் கான்ட்ராக்ட் பண்ணி தான் பண்ண வைக்க முடியும் ஏன்னா எங்களுக்கு கான்ட்ரடிக்ட் பண்ணி எங்களுக்கு பெரிய புரிய புரிவிச்சிருக்காங்க அதனால தான் என்ன சொல்கிறோம் பிராத்தர் பஜாமி மனசா வச்சசாம் அகம்யம் வாச்சோ விபாந்தி நிகிலா எது என்ன அழகான வாக்கியம் பாருங்கள் காலையில் பிராதஸ்மரண ஸ்தோத்திரம் என்னது ஜாமி மனசா வச்சசாம் அகம்யம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத அந்த பொருளை காலையில் நான் பஜிக்கிறேன் எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் எதனை சொல்லிக் கொடுக்கிறதோ இதுக்கு உடனே நம்ம போனோம் கைவலை நம்ம நேற்றை கோட் பண்ணணும் வாக்கியம் தனக்கு எட்டாத வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய வாக்கிய விறத்தியால் வஸ்துவை காட்டிட்டென்றோ வாக்கியங்கள் இரண்டில் மானம் ஏதென்றாகி ஏதென்று கேட்பாயாகில் வாக்கியங்கள் இரண்டும் பொய் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் அப்படி ஒரு பாட்டு இருக்கு அழகான பாட்டு வாக்கியத்தினால் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு வாக்கியம் தானே பேசுறது அப்படிங்கிற போது எந்த வாக்கியத்தை நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால் ரெண்டும் சரிதான் அது எப்படி தெரிஞ்சிக்க முடியாது எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கணும் இப்படியே சொல்கிறது இது ஒரு டாப்பிக்கிலேயே எழுதலாம் அறிவற்றறியாமையும் அற்றதுவே அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு அதுலேயே இதெல்லாம் எழுதலாம் அழகாக எழுதிடணும் ஒரு கட்டுரையாகவே எழுதலாம் பிரயோஜனமாக இருக்கும் நிறைய பேருக்கு அப்போ சக்ஷு நக்சதி வாக்கு நக்சதி மனக நக்சதி ந வித்மஹ ந விஜானீமஹா எதா ஏதத்து அனுஷிஷியாத் இது ந விஜானீமா இதை வந்து எப்படி சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லித்தர்றது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் நீங்கள் படிச்சிருக்கல நீங்கள் சிஷியனாக இருந்து குருவிட்ட படிச்சிருக்கே இப்போ குருவாக தானே இருக்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் வர வந்தது அடுத்த மந்திரத்தில் பார்த்தோம் அது தெரிஞ்சதை தத்து விதித்தாத்து அந்நதேவ அத்தோ அவிதித்தாத்து அதி அது அறிஞ்சதுக்கும் வேறானது அறியாததற்கும் வேறானது ஏ நகா தத்து வியாச்சிரே எவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் உபதேசம் செய்தார்களோ தது பூர்வேஷ இ பூர்வேஷாம் சுஷ்ருமை இவ்வாறு நாங்கள் பெரியோர்களிடமிருந்து கேட்டுருக்கிறோம் பூர்வேஷாம் குருணாம் பரம்பரை பரம்பரையாக இப்படி கேட்டிருக்கோம் அனாதி குரு பரம்பரையினால பரம்பரை மூலம் இதை கேட்டிருக்கோம் குரு பரம்பரா மூலம் இப்படி கேட்டிருக்கோம்னர் இனி அடுத்த மந்திரம் இதை மேலே விளக்கி சொல்றது அழகாக இதையே சொல்லுகிறது இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் முதல் கேள் முதல் மந்திரம் வந்து சிஷ்யசிய பிரஸ்னாக ரெண்டாவது மந்திரம் குரோஹோ பிரதிவச்சனம் குருவினுடைய பிரதிவச்சன உபதேசம் மூணாவது மந்திரம் வந்து பிரம்மணா இந்திரிய அகோச்சரத்வம் பிரம்மணா இந்திரியோ அவனுடைய கேள்வி என்னென்னா இந்திரியங்களையெல்லாம் அனுகிரகம் பண்ணுற கடவுள் யாருங்கிறதான் கேள்வி கவு தேவோயுனக்தின்னு தான் கேள்வி அந்த கடவுள் நீயே அதான் உபதேசம் அந்த கடவுள் நீயே இந்த உடலை உடலையும் மனதையும் இயக்கும் இறை தத்துவம் எது அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த இறை தத்துவம் நீயே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனை பற்றியெல்லாம் பேசவே இல்லை அந்த ஈஸ்வரன் யாருன்னா நீதான்ப்பா ஈஸ்வரன் நீதான் ஈஸ்வரன் ஈஸ்வரனை வந்து நீ தேட ஈஸ்வரனே ஈஸ்வரனை தேடுறாரு ஆகையினால ஈஸ்வரன்தான்ப்பா நீ அப்படின்னார் ஏன்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய கரணங்கள்லாம் எது இது இது உலகத்தையே தெரிஞ்சுகிட்டு இருக்கும் இதுதான் நாமன்னு வேற அதோடு சேர்ந்துட்டோம் எது கரணமோ அந்த கரணமாகவே நம்ம ஆயிட்டோம் கரணமே கர்த்தாவாக மாறிவிடுச்சு மாறக்கூடாது கரணத்தை கரணமாகத்தான் புரிஞ்சுக்கணும் எக்யூப்மெண்ட்டை எக்யூப்மெண்ட்டாக தான் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கரணமாகவே ம ஆயிட்டு அந்த கர்த்தாவை மறந்தே போயிட்டோம் கர்த்தாவோட சொரூபத்தையே தெரிஞ்சுக்காம கரணமே கர்த்தாவாயி கரணமயமாயி கரணமே கர்த்தாவாகிடுச்சு அதான் ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணணும்னா கரணத்துக்கு க இது கரணம்னு புரிஞ்சுக்கணும்னா கர்த்தாவோட ஸ்வரூபம் புரிஞ்சுக்கணும் கர்த்தாவோட ஸ்வரூபம் புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் இது கரணம்ங்கிறது புரிஞ்சு போயிடும் அப்போவும் அதுக்கு பிறகு கர்த்தாவோட கர்த்திருவம் எவ்வளோ தூரம் சத்தியம்னு அடுத்த விசாரம் இதை முதல்ல கரணம் ஜீவாத்மானு புரிஞ்சுட்டாலே இது கரணம் புரிஞ்சு போயிடுமே அப்புறம் ஜீவாத்மா பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிறது அடுத்த அம்சம் நான் வந்து ஜீவாத்மா எனக்கு வந்து பாடி மைண்டெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு எக்யூப்மெண்ட் எனக்கு இது அப்படின்னு புரிஞ்சாச்சுன்னு சொன்னாலே முதல்ல பிரித்து விடலாம் இந்திரியங்களையும் மனசையும் புத்தியையும் தனியாக பிரித்து விட்டு விடலாம் இதை பிரித்து விட்டு விட்டோம்னு சொன்னால் அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டால் அந்த கர்த்தாவை ஜீவாத்மாவை பரமாத்மாவின்னு புரி வச்சு விடலாம் ஜீவாத்மாவை பரமாத்மாவும் புரிய வச்சுட்டோம்னு சொன்னால் என்ன ஆகிடும்னா அத்வைதம் சித்தியாயிடும் ஜீவாத்மாவை பரமாத்மான்னு புரிய வச்சுட்டா அத்வைதம் சித்தியாயிடும் ஜீவாத்மாவை பரமாத்மான்னு புரிய வைக்கலைன்னா அத்வைதம் சித்திக்காது துவைத்த தான் நிற்கும் ஆக முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன கரணத்தை கரணம்னு புரிய வச்சு கரண வத்திரிக்தங்கா ஜீவாத்மானு புரிய வச்சு அதுவும் மித்தியான்னு புரிய வச்சு பரமாத்மான்னு புரிய வச்சுட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் எல்லாம் சரியாகும் சரி இதுதான் விஷயம் இப்போ என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் கடைசியில் அந்த எத் அன்னிய தேவ தத் விதித்தாது தலைப்பு கொடுக்குறார் ஆகமனையாத்தும் சக்கியம் சக்கிய பிரத்யனம் பிரம்ம ஆகமேனவ பிரம்ம ஜாத்தும் சக்கியம் ஆகமசாயத்தோட தான் ஆகம்துவார ஆகமேனவ பிரம்ம ஜாத்தும் சக்கியம் ஆகமத்தினால தான் ஆகமம்னா என்ன ஆகமம்னா சாஸ்திரம் ஆகம்னா சைவாகம்தான் ஆகமம் தமிழ்நாட்டில் பிரசித்தமாக இருக்குது அந்த அர்த்தத்தில் ஆகமம்னா வேதாந்தம் உபனிஷத்து வேதாந்தோ நாம பிரமாணம் உபனிஷத்தினால தான் தெரிஞ்சிக்க முடியும் கிருஷ்ணர்புதா கீதம் சந்தோபிர் ப்ரக்கு பிரம்மசூத்திரபதைச் அதனால் இந்த சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சிக்க முடியும் ஷாஸ்திரமான தான் தெரிஞ்சுக்க முடியும் ஷுத்வேபிய உபாசத்தை நரிடத்தில் ஒரிட அது இருக்கு யானேநாத்ம பசியி கேச்சித்மாத்மன அநேசியோகேனா் கர்மோகேனா அநேத்தந்துவிய உபாசத்தை தேபிச்சாதித்தரன் மருத்துவம் ஸ்ராயா இனி அடுத்த மந்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது நீ வந்து நீ வழிபடுற பொருள் பிரம்மன் இல்லை நீ தான் பிரம்மன் நீ பிரம்மனை வந்து என்ன நினச்சின்னு இருக்க பிரம்மனுக்கு நிறைய குணங்களெல்லாம் சொல்லி பிரம்மன் வந்து சகல கல்யாண குணங்களோடு இருக்கார் நானும் அல்பத்திலையும் அல்பம்னு சொல்லி நீ இப்படியே ரொம்ப நாளாக பூஜை பண்ணின்னு இருக்கேன் அது வந்து உனக்கு பக்குவத்துக்காக சொல்லி கொடுத்தோம் வாஸ்தவமாக சொல்கிறோம் நீ அப்படி பண்ணுறதுனால அது பண்ணுறது இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வேணாலும் பண்ணு தப்பு இல்லை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை வேணால் தெரிஞ்சுட்டு வேணாலும் பண்ணு தப்பு இல்லை உண்மை இது அந்த பிரம்மன் நீ உபாசனை பண்ணுறப்பார் அந்த உபாசனை பண்ணுற வஸ்து பிரம்மன் இல்லை பிரம்மன் நீ உபாசனை பண்ணுற வஸ்துவாக இருக்கிற பிரம்மன் வியாபகாரிக பிரம்மன் நத்து பாரமார்த்திக பிரம்மன் வியாஹாரிக சத்தியமான பிரம்மன் மித்யா பிரம்மன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு மித்யா பிரம்மனை வந்து நீ இது சத்தியமான பிரம்மன் நீயே சத்தியமான பிரம்மன் நீயே அதனால் அது மாத்திரமில்லை சத்தியமான பிரம்மன் நீயேன்னு தெரிஞ்சுட்டா அந்த மித்யா பிரம்மனும் நீ ஏன்னு மித்யா பிரம்மன் உண்மையில் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டது தானே சுத்த பிரம்மனில் தானே ஜீவன் பிரம்மன் ரெண்டும் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு சுத்தமான பரபிரம்மனிடத்தில் தானே ஜீவாத்மாவும் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் பரமாத்மாவும் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்போ வந்து இந்த அத்தியாசம்னு புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் என்ன நான் சுத்த சைதன்யமாக புரிஞ்சால் ஈஸ்வரகாப்பி மையை அத்தியஸ்தா ஜீவோ அப்படி மைய அத்தியஸ்தா தாராளமாக சொல்லுவோம் கஷ்டம் இல்லாமல் தைரியமாக சொல்லுவோம் இதில் என்ன பயம் வேண்டி கிடக்கு அப்போ பயம் வந்ததுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் வியாபாரிக சத்தியமே பாரமார்த்திக சத்தியமாக நினைக்கிறோன்னு ஆயிடும் பயம் வந்தது பாரமார்த்திக சத்தியமே வியாபாரிக சத்தியமாக ஆக்கிடுவோம் அப்புறம் எங்கள் பாரமார்த்திக சத்தியம் வியாபாரிக சத்திய பேதம் அது இல்லாமல் போயிடும் இல்லை கொஞ்சம் வந்து என்னது பிரம்மைவாகமிதம் ஜெகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் ைவி திரிணையேஷம் மைய கல்பம் எஸ் திருடா மதித்திரே பர நாமண்டலோஸ் சத்துஜோஸ் குருரித்தேஷா மனீஷா மம நாம வச்சுக்கணும் என்னென்ன மனிஷா பஞ்சகத்தில் வருது ப்ரமை வாஹமிதம் அஹமே இதும இதம் சுவம் பிரம்ம அகமேவ நானே ஜகத்து இதன் சர்வம் பிரம்ம ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரித்தம் அந்த தூய உணர்வின் தான் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது மாயினால் சர்வம் சேதது அவித்யா திரிகுணையா திரிகுணையா அவித்யா இந்த ஜகத்தெல்லாம் சின்மாத்திரே விஸ்தாரித்தம் சேஷம் மயா கல்பித்தம் அந்த ஈஸ்வரன் என்னால் கற்பிக்கப்பட்டவர் இப்படி எவனுக்கு இருக்கிறதோ யுத்தம் எஸ்ய திருடாமதிஹி சுகதரே நித்யே பரே நிர்மலே சுகதரே நித்யே பரே நிர்மலே யுத்தம் எஸ்ய திருடாமதிஹி எப்படி எப்பொழுது ஒருவனுக்கு இவ்வளவு திருடமான புத்தியானது அந்த சுகமான பரமான அந்த மேல மேலான நிர்மலமான வஸ்துவில் இருக்கிறதோ அவன் சண்டாளனாக இருந்தாய் என்ன பிராமணனாக இருந்தா என்ன அவன் எந்த ஜாத்தியில் பிறந்தவனாக இருந்தான்னு அவன் உத்தமமானவன் இந்த ஜானம் யாருக்கு இருக்கிறதோ அவன் சிறந்தவன் பெரியவன் மேலானவன் சாண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம சஹா குரு குருன்னா ஸ்ரேஷ்டான்னு அர்த்தம் குருகுன உபதேசகர்த்தான்னு அர்த்தம் அர்த்தம் இல்லை மனிஷா குரு கோவிந்த பகவத் பாதர் ஆனால் குருன்னு அவனே எனக்கு குருன்னு சொன்னால் அந்த அர்த்தம் இல்லை குருன்னு சொன்னால் இந்த சப்தம் தெரியும் குருனா ஸ்ரேஷ்டா குருங்கிற பதத்துக்கு அர்த்தம் ஸ்ரேஷ்ட சொல்கிறான் இல்லையா அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா குரு நகத்வாஹி மகா அனுபவான் ஸ்ரேயோபோக்தும் பைக்யம் அப்பீஹலோகே குருன்னு அர்த்தம் பெரியோர்கள் மகான்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுறேன் இப்போ வரக்கூடிய மந்திரங்கள்லாம் என்ன சொல்ல போகிறதுன்னு கேட்டால் அழகாக புரியிற மாதிரி சொல்லி நீயே பிரம்மன் நீயே பிரம்மன் டேரெக்டாக சொல்லிவிட்டேன் இதெல்லாம் வந்து ஜீவாத்மாவோடய லக்ஷணத்தை சொல்லி பரமாத்மாவோடய லக்ஷணத்தை சொல்லி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எந்த திருஷ்டியில் வேறு எந்த திருஷ்டியில் ஒன்று அதெல்லாம் டீச் பண்ணவே இல்லை எல்லாம் உத்தம பரமோத்தம அதிகாரிகள் முன்னாடி உட்காந்துருக்காங்க அதனால் நேராக சொல்லிவிட்டேன் என்ன சொல்லிட்டார்னா நீ தான் அது அவ்வளோதான் உபதேசம் க்ளீனாக முடிஞ்சு போச்சு இல்லை பரமாத்மா ஒருத்தர் இருக்கார் நீ ஜீவாத்மா நீ எத்தனை ஜென்மாவில் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கேன் இந்த கதையெல்லாம் பேசவே இல்லை எல்லாம் பேசாமல் டேரக்டாக ஒரே டோஸ் உடனே க்ளோஸ் அதுதான் ஒரே ஐடியாக சொல்லியூட்டார் இப்போ பாருங்கள் வந்து மந்திரத்தை பாருங்கள் இப்போது இந்த கேள்விக்கு கேள்விக்கு தகுந்த பதில் கேள்வியும் பதிலும் ரசிக்கிற மாதிரி இருக்குது இலக்கிய சுவைன்னு சொல்லுவாங்க தமிழ்லாம் அந்த லிட்ரேச்சர் ஆனந்தம் அது மாதிரி வந்து கேள்வி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கேள்வி கேட்டது என்ன இந்திரியாதிகளையெல்லாம் இயக்கிறது எது இந்திரியாதிகளுக்கெல்லாம் இந்திரியாதிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறது எதுன்னு கேட்கப்பட்டது அது இந்திரியானாம் இந்திரியம் அப்படின்னு விட்டேன் நம்ம பாஷை மாற்றிக்க இந்திரியானாம் இந்திரியம்னு சொல்லி அதுவே அது அதுதான் நம்முடைய ஸ்வரூபம் சொல்லி முடிச்சுவிட்டார் அது வந்து இந்திரியங்களால் இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரியமாக இப்போ போட்டுக்கலாம் அருள் புரிவது எது இந்திரியங்கள் இந்திரியங்கள் அதாவது மனம் மனம் உட்பட அனைத்து இந்திரியங்களுக்கும் அருள் புரிவது எது கேள்வி அனைத்து இந்திரியங்களுக்கும் அருள் புரிவது ஆன்மாவாகிய நீயே இந்திரியங்களுக்கு அருள் புரிகின்ற உன்னை நீ உணர்ந்து விட்டால் இந்திரியங்களுக்கு அருள் புரிகின்ற உன்னை நீ உணர்ந்து விட்டால் என்ன சொல்கிறது முக்தி பெறுவாய் ஊ ஊ வருமானு பார்க்குறேன் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் உவகை அடைவாய் இந்தியா போடணும் அந்த விஷயம் ரெண்டாவது மந்திரம் முடிஞ்சுது இந்திரியங்களுக்கு என்னது இப்போ கடைசியில் என்ன சொல்ல முதல்ல என்ன சொன்னேன் இந்திரியங்களுக்கு ஆ ஆமாம் ஆ நீ ஏ அப்புறம் மூணாவது மந்திரம் என்ன சொல்லணும்னா இந்திரியங்களால் உன்னை நீ அறிய முடியாது இந்திரியங்களால் உன்னை நீ வரும் இப்படி உன்னை நீ அறிய முடியாது நீ அறிந்ததற்கும் அறியாததற்கும் மேற்பட்டவன் நீ அறிந்ததற்கும் அறியாததற்கும் மேற்பட்டவன் இவ்வாறு தான் எங்கள் குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படின் இப்படிதான் சொல்லிக் கொடுத்தார்கள் எங்களுக்கு அது அறியப்பட்டதற்கும் நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டுக்கணும் அறியப்படு பொருளாக அறியப்படாதது அறியப்படு பொருளாக அறியப்படாதது அறியப்படு பொருளாக அறிவிக்கப்படாதது அறியப்படு பொருளாக அறிவிக்கப்படாதது இப்படி சொன்னால் புரியும் அறியப்படாது இப்போ ஆகமத்தினால தான் தெரிஞ்சிக்க முடியும்னு சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்ன செத்தை விளக்கமாக சொல்கிறதுன்னா விளக்கமாக சொல்கிறது சரி சொல்லிவிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மந்திரம் இன்னும் போகிறது எத் வாச்சா அனப்யுதித்தம் திரம விதிதமுசே அனியு வாதம் எதமு சங்கராச்சாரியரோட வியாக்கியானத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தோட தாத்பரியம் என்னன்னா உபாசிய ரூபம் பிரம்மனஹா ந பாரமார்த்திகம் உபாசிக்கப்படும் பிரம்மம் பாரமார்த்திக பிரம்மம் அல்ல உபாசிக்கப்படும் பிரம்மம் பாரமார்த்திக பிரம்மம் அல்ல வழிபடப்படும் கடவுள் உண்மையான கடவுள் அல்ல தமிழில் போட்டால் எப்படி இருக்கும் வரும் என்ன வழிபடப்படும் கடவுள் உண்மையான கடவுள் அல்ல அப்போ கடவுள்லையே போலி உண்மையெல்லாம் மாற்றி நடுத்து எங்கே போனாலும் போலி உண்மை இருக்குன்னா இது கடவுள்கிட்ட கூட வந்துருந்தாப்பா ஏதோ வைரத்தில் போலி வைரம் உண்மையான வைரம்னு சொன்னால் கேட்டோம் ஏதோ இதில் எல்லாம் பண்ணலாம் கடவுள்லையே போலி கடவுள் உண்மை கடவுள்னு இருக்காப்பா அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி ரொம்ப சொல்கிறதில்லை நம்ம பதம் அந்த பதத்தை கேட்டால் என்னவோ பண்ணும் அப்போ பொய்க் கடவுள்னு சொன்னால் எப்படி இருக்கும் மெய்கடவுள் பொய்க் கடவுள் நீ வழிபடப்படும் கடவுள் பொய்க் கடவுள் பொய்யே வழிபாடும் பொய்யே வழிபடப்படும் பொருளும் பொய்யே அப்படின்னா அப்படியே கதிகலங்கிடும் இல்லையா கதிகலங்கிடும் சாப்பிடுவதும் பொய்யே நடப்பதும் பொய்யே விடிப்பதும் பொய்யே உறங்குவதும் பொய்யே கனவு காண்பதும் பொய்யே பாராட்டும் பொய்யே இகழ்ச்சியும் பொய்யே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சோங்கினேன் பொய்யா சொல்கிறோம் பொய்யா சொல்கிறோம் பொய்யே இல்லையே எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் தானே சொல்லிக் கொடுத்துருக்கு அதனால தான் நிறைய பேருக்கு கதி கலங்குறது கேட்ட உடனே அத்வைதிகளாக அவங்கள வந்து குழி தோண்டி புதைக்கணும்ப்பா அவன் வந்து இருக்கிற வழிபாடு எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிவிடுவான் இப்படிலாம் பேசுவான் அதனால தான் இவங்களுக்கு பிரச்சனை பௌத்தன்னு பேர் கடவுள் அவனாவது கடவுள் இல்லைன்னு தொலைச்சிட்டு போயிட்டான் இவன் இருக்குன்னு சொல்லி இல்லைங்கிறான் அதனால் இவன்தான் ரொம்ப டேஞ்சர் கேஸ் அப்படிங்கிறாங்க அவனால் அது பரவாயில்ல ஒரேடியாக இல்லைன்னு சொல்லி நாஸ்திகம் ஒரேடியாக இல்லைன்னு விட்டான் என்ன ஆனால் அவனுக்கு ஜெகத்து சத்தியம்னு சொல்லிவிட்டான் இந்த பௌ பௌத்தர்கள்லாம் வந்து வந்து ரெண்டும் பொய்யின்னுட்டான் இதுவும் பொய் அதுவும் பொய் பண்ணிட்டான் இவன் ஒருத்தந்தான் வந்து இது பொய் அது தான் சொல்லி இதில் இருக்கிற சிஸ்டத்தையே ஆட்டி விட்டான்ப்பா எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க இதெல்லாம் கேட்டால் விசிஷ்டா துவைதிகளுக்கும் சைவ சித்தாந்திகளுக்கும் எப்படி இருக்கும் இருக்கிறது நியாயம் தானே ஆயினா நம்ம சொல்கிற பலமாக சொல்கிறோம் சந்தோஷமாக சொல்கிறோம் இது இந்த பொய்யான கடவுள் இந்த மெய்யான கடவுளை காமிச்சிட்டு நான் பொய்யின்னு சொல்லிட்டு போயிடுறாரப்பா அப்படின்னா ஐயோயோ இது என்ன வம்பாக இந்த பொய்யான கடவுள் தான் மெய்யான கடவுளை காமிச்சுட்டு அந்த மெய்யான கடவுள் நீயும் தான் அதுன்னு சொல்லி நீ தான் நான்னு வேற சொல்லிவிட்டு காணாமல் போயிடுறாரு இது பெரிய ஆச்சரியந்தான் அப்போ என்ன பண்ணணும்னா எதை நீ வந்து பூஜை பண்ணின் இருக்கியோ அந்த பூஜை பண்ணின்னு இருக்கிற காடு அப்சல்யூட் காடு இல்லைன்னா அது ரிலேட்டிவ் காடு அது வியாபாரிக பிரம்மை அதுக்கு பேர் அப்பர பிரம்மன் அதுக்கு பேர் தான் சகுண பிரம்மன் இவ்வளவு டீப்பாக சொன்னால் நிறைய பேர் ஓடிடுவாங்க இதுதான் டீப் இதுதான் டெப்த்து இதுக்கு மேலே டெப்த்து வரும் வந்தாலும் வரும் அதில் இதுதான் டெப்த்து இந்த ஏரியா தான் ரொம்ப டீப்போ டீப் இந்த மந்திரம் பாருங்கள் சொல்கிறது எடுத்த உடனே வாக்கு எடுத்து நடுத்தும் ஸ்ரோத்ரஸ ஸ்ரோத்ரம்னு கூட வாக்கு எடுத்து அனபுதித்தம் எதனை வாக்கால் விளக்க முடியாதோ ஏன வாக்கு அபியுத்தியத்தை எதனால் வாக்கு இயங்குகிறதோ ததேவ தத் பிரம்மையேவ்வம் வித்தி தத் ம் பிரம்ம அப்படி போட்டு தத் பிரம்ம இங்கே பாருங்க துவம் அங்கே இருக்குது அந்த தத்து இருக்கு தத்து பிரம்ம துவம் ஐக்கியம் இதுதான் மகாவாக்கியம் தத்து பிரம்ம துவம் அந்த பிரம்மன் நீயே நிர்விசேஷம் பிரம்ம நீயே இப்போ என்ன புரியறதுன்னா இப்போ நமக்கு சிம்பிளாக இது புரிஞ்சுவிடும் பாருங்கள் கஷ்டமில்லை வார்த்தைகள் என்னை விளக்க முடியாது வார்த்தைகளால் என்னை அறிய முடியாது ஆனால் நான் தான் வார்த்தைகளை அறிகிறேன் வார்த்தைகளை அறிபவன் நானே வார்த்தைகளை அறிகின்ற நான் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவன் இல்லையா வாக்கியங்கள்லாம் என்னால் அறியப்படுகிறது வாக்கியங்களால் நான் அறியப்படுவதில்லை வாக்கியங்களால் நான் அறியப்படுவதில்லை வாக்கியங்கள் என்னால் அறியப்படுகின்றது என்கின்ற வாக்கியங்களால் என்னை அறிகிறேன் புரியிறதா இந்த மாதிரி வேர்ட்ஸை போடுறதுனால அண்டர்ஸ்டாண்ட் மைசெல் அப்படி சொல்லணும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மைசல் இப்படி கான்ட்ரடிக் பண்ணுற போதே விஷயம் புரியறதா இல்லையா புரியலன்னா ப்ராப்ளம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ பாருங்க வாக் திரும்பவும் சொல்கிறேன் புரிகிறதுக்காக சொல்லுங்கள் வாக்கியங்களை நான் அறிகிறேன் வாக்கியங்கள் என்னை அறியாது என்கின்ற வாக்கியங்களால் என்னை நான் அறிந்து கொள்கிறேன் இந்த வார்த்தை ரெண்டு இருக்குது வார்த்தையை வந்து வாக் வாக்குங்கிறது பேச்சு பேச்சு இருக்குன்னா பேச்சை சாஸ்திரம் வார்த்தையாக ரூபமாக தான் இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறதுனா நேத்தி நேதி வச்சனை நிகமாக அவோச்சு இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அதை புரிய வச்சு விடுறது அதனால தான் கிருஷ்ணர் ஞேயங்கிற டாபிகில் பேசினார் பதிமூணாம் அத்தியாயத்தில் ஜேயம் எத்தப் பிரவக்ஷாமி அது ஞாபகம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் யஜ்ஞாத் அமிர்தம் அஸ்னு அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்துச்சியத்தை ிோமுகம்சோக்கேத்திருத்தேந்திரியாந்திரவித்தம் அசக் சுவுணம் குணபோத்ரந்தூத்தநரமே சூக்ம்தவிஞ்ஞேயே நாரம்பிச்சவிஞேய முடிக்கிர் அறியப்பட வேண்டியதுன்னு சொல்லி எனவே அறியப்பட முடியாதுன்னு சொல்லி விடுகிறார் சூக்மூக்மத்து அது சூக்ஷ்மாக இருப்பதால் தத் அவிஜேயம் தூரஸ்தாந்தி கேச்சு அது மாத்திரமில்லை அடுத்தது தூரஸ்தம் சாந்தி கேச்சவிஞ்சூ விபக்திவித்தம் பூத தஞ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ஜோதிஷாமோதி தமச பரமுச்சே ஜானம் ஜேயம் ஜானகமியம் ஜானம் ஜேய ஜமியம் அது ஜானமாயிருக்கு அது ஜேயமா இருக்கு அது ஜானகமியமாக இருக்கு ஹுதிசர்வம் அப்படியே பொண்ணு எழுத்துக்களில் பொறிக்கணும் ஜானம் ஜேய ஜானியம் ஹுதிசர்வித்தம் ஆத்மபோதத்தில் பார்த்துருக்கோம் ஞாத்ரு ஜான ஜேயபேத பராத்மனின் வித்யத்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஞானம் ஜேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வசிய விஷ்டிதம் சர்வசிய ஹிருதி எல்லாருடைய ஹிருதயத்திலும் விசேஷேன ஸ்திதம் விசேஷமாக அது இருக்கிறது அகம் அகம்னு சொல்லி அதுவே ஜானம் அதுவே ஜேயம் அதுவே ஜானகம்யம்னு சொன்னார் ஆத்மபோதம் என்ன சொல்லிது ஞாத்ரி ஜான ஜேய பேதா பராத்மனி நவித்யத்தேன்னர் அப்படின்னான் அர்த்தம் அது வந்து நிருப்பாதிகமாக சொல்லப்பட்டது இது சோபாதிகமாக அத்தியஸ்தமாக சொல்லப்பட்டது கீதையில் அப்போது எதனை வாக்கால் அறிய முடியாதோ எதனால் வாக்கு அறிய எல்லாவற்றையும் அறிகிறதோ அதுவே பிரம்மம் அந்த பிரம்மமே நீ அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா நேதம் எதிதம் உபாசத்தை நீ பூஜை பண்ணுற சுவாமி இல்லை நீ பூஜை பண்ணுற உபாசனை பண்ணுற சுவாமி இல்லை இதம் எது இதம் உபாசத்தை துவயா தத்துன நீ கண்ணம் முடினா உனக்கு தட்சிணாமூர்த்தி தான் வர்றதுன்னா அது பிரம்மன் இல்லை பிரம்மனுடைய பிரம்மனுக்கு அது பிரம்மன்னு சொல்லுவோம் பிரம்மன் இல்லைன்னு சொல்லுவோம் எந்த ஆங்கிளில் பிரம்மன் இல்லைன்னு சொல்கிறோங்கிறதையும் கவனிக்கணும் எந்த ஆங்கிளில் பிரம்மன்னு சொல்கிறோங்கிறதையும் கவனிக்கணும் இங்கே படிக்கிற போது எல்லாம் பிரம்மன்கிற போது அவரும் பிரம்மன் தானே இல்லையா எல்லாம் பிரம்மன்கிற போது அவரும் பிரம்மன் தான் ஆனால் பிரம்மன்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் கிடையாது பிரம்மங்கிறது ஒரு குறிப்பிட்ட வடிவம் அல்ல நம்ம அங்கே தியானம் பண்ணுறோம் அஸ்ஸாம் அம்லா விகிரி ஆதிகுமூர்த்தி தியமி ஆஹையே ஆஹி சன்னி சன் பவக்குண்டி சுசன்னோ வரதோவர பிரசீத பிரசீத சுவாமி சர்வநாச யாவச் சூரிய சந்திராவசானம் தாவத் தம் பிரீதிபாவேன பிம்பேஸின் சந்நிதி குரு பூஜை பண்ணியிருக்கோம் பாவனைக்காக பண்ணியிருக்கோம் பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைத்தபி சுந்தரம்னு நான் பூஜைக்காக கற்பிக்கப்பட்டிருக்க துவைத்தம் அத்வைதத்தை காட்டிலும் நல்லா இருக்குன்னா ஏன்னா இது இமோஷனலை ஃபுல்ஃபில் பண்ணுறது இதுதான் அத்வைதம் வந்து இன்டலெக்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும் துவைத்தம் வந்து பாருங்கள் இது நல்ல பாயிண்ட் தான் இது அத் அத்வைத்தம் வந்து இன்டலெக்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் புத்தியை வந்து திருப்திப்படுத்திடும் மனசை திருப்திப்படுத்துறது துவைத்தம் தான் வச்சு போவேன் யாருக்கு வேண்டாம்னு சொல்ல மனசில் இந்த இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கோ இல்லையோ ஏதோ ப்ராப்ளம்னால் அவர்கிட்ட தானே போய் கற்ற முடியும் என்ன பண்ணுறது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது அதனால் வந்து அவருக்கு தான் போய் சொல்ல வேண்டியிருக்கு இதுதான் விஷயம் அப்போ இது வந்து இந்த இது வந்து முழுக்க முழுக்க புத்திக்கு என்ன இவ்வளோ தான் இருப்பார கடவுளுங்கிற இந்த கோயில் புள்ள அடைச்சி விடலாமா அவரை இந்த கர்ப்பகிரத்தில் போட்டு கதவை கூட்டி விடலாமா அவரை யாராவது யோசிக்கிறாங்களோ இப்படி நம்ம தான் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு கதவு மூன்றரை லட்சம் வாசலில் கதவு அஞ்சு லட்சம் என்ன இதை கட்டுறதுக்கு ஒன்றரை கோடி அதை நடத்துறதுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வருஷத்துக்கு ஐயோன்னு அதில் வேறு மாட்டின்னு முடிக்கிறோம் எப்படி இங்கேருந்து பகவானை கொண்டு வந்து எப்படி சம்சாரம் யாரும் பாருங்கள் மற்ற சம்சாரம் இருக்கட்டும் என்ன எப்படி சம்சார் இதை புரிஞ்சுன்னா சம்சாரம் இல்லை புரிஞ்சுன்னா ஆனந்தமாக பண்ணிட்டுருப்போம் புரியலன்னா சம்சாரம் ஆகிடும் புரியலேன்னா சம்சாரம் தான் புரிஞ்சுனுவிட்டால் சம்சாரம் சர்வைஜா எங்கும் வியாபகமாக இருக்கிற பகவானை ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு அவருக்கு பால் வாங்கிறதுக்கு ரூவா ஆகிறது பழம் வாங்கிறதுக்கு ரூவா ஆகிறதுன்னு சொல்லி என்னத்துக்கு இந்த அவஸ்தை இல்லையா எப்படி இருக்கு பாருங்கள் ஆச்சரியந்தான் ஆனால் விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இருந்தால் ஊத்துறது இல்லாட்டி போகிறதுன்னா ஏன்னா அவர் என்ன கேட்கலாம் செய்கிறார என்ன நேற்றுக்கு அஞ்சு லிட்டர் வந்து இன்றைக்கி என்ன குறைச்சுட்டேன் அப்படியே இன்றைக்கி அவ்வளோதான் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாட்ட குறைச்சிவிட்டு என்ன சொல்ல போகிறார் ஒன்றும் சொல்ல போகிறது ஒன்றா இல்லை ஒரே ஆச்சரியமாக இருக்குது இப்படி மாயைக்குள் மாயைக்குள் மாயைக்குள் இது வந்து பிரபஞ்சமே மாய அதுக்காக வேண்டி இது நம்ம வந்து கோயில் பூஜை பக்தின்னு போனால் அங்கேயும் மாய அதுக்குள்ளே மாயை ஏன்னா விஷயம் புரிஞ்சாச்சு அவ்வளோதான் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியாது மீனாட்சி கோவில் நாற்பத்தெட்டு வருஷம் பூட்டி கிடந்துருக்கு சிதம்பரம் கோயில் முந்நூறு வருஷம் பூட்டி கிடந்துருக்கு அப்படிலாம் இருக்கிற போது இன்னும் நம்ம இத்தினு கோயிலை கட்டிவிட்டு நம்ம எடுத்து சொல்கிறது ஆகையினால நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுன்னு இருந்தோம்னா பகவானோடய பிளெஸ்ஸிங் நமக்கு இதை புரிஞ்சிக்கிறது தான் அதுக்கப்புறம் பூஜை நடக்கலாம் எவ்வளோ நகையெல்லாம் திருட்டு போன அப்புறம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இத்தனை வெள்ளி கிண்டியே வச்சுன்னா அது காணாமல் விடப்படாதுன்னா நினைக்கிறேன்னு வச்சுங்க சும்மா இதுக்காக சொல்கிறேன் எத்தனை தரம் கொள்ளையடிச்சிருக்கான் கொள்ளையடித்ததுக்கப்புறம் பண்ணி வச்சுருக்கான் அதுதான் விசேஷம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் இப்போ ஸ்ரீலங்காவில் எத்தனை தரம் கோயில் அடித்தாங்க தெரியுமா இந்த ப்ராப்ளத்தில் அதுக்கப்புறம் திரும்ப கோயில் கட்டியிருக்கான் மூணு தரம் அடித்த இடத்துல மூணு தரம் திரும்ப கோயில் கட்டியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரிகிறது பகவான் இதெல்லாம் புரிய வைக்கிறார் என்னோடய ஸ்தானமாக இருந்த தேவஸ்தானமும் அனித்ய்தான் தேவனுக்கேது ஸ்தானம் ஆனால் நம்ம தேவஸ்தானம் அப்படின்னு வச்சுருக்கோம் கிச்சனில் வந்து பார்க்க ஸ்தானம் ஸ் ஸ்நானஸ்தானம் ஷௌச்சஸ்தானம் அப்படின்னு நம்மளா வச்சுட்டுருக்கோம் விவகாரத்துக்கு வேண்டியிருக்கு போய்ட்டு போய்ட்டோம் இதெல்லாம் என் இடையில் சொன்னது விஷயம் என்னென்னா பாருங்க சிம்பிளாக புரிஞ்சு போய்டுது பிரம்மனை தேடி அங்கேயும் இங்கேயும் போகணுமான்னா ஒன்றும் வேண்டாம்ப்பா எதுக்கு தேடுறே போகிறேன் அதுவே நீ ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார் அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும் தாய்மான் ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் யாருக்கு யார் சொல்கிறது ஆனாலும் இதன் யார் சொல்வார் அது ஆனால் அதுவே சொல்லும் அப்படின்னு விட்டார் தாய்மார்கள் நல்லா வாக்குக்கு எட்டாதது நான் சொல்லிவிட்டேன் இதை விஷயத்தை சொல்லியாச்சு நான் கதையெல்லாம் பேசின்னு இருக்கேன் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லியாச்சு எதனை அனப்யுதித்தம் எத் வாச்சா அனபியுதித்தம் எதனை வாக்கால் விளக்க முடியாதோ ஏன வாக்கு அப்யுத்தே எதனால் வாக்கு விஷயங்களை விளக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கின்றதோ தத்து ஏவ அதுவே பிரம்ம பிரம்மம் வித்தி நீ தெரிந்து கொள் இப்படி ஒன்று தது பிரம்ம ஏவ பிரம் தத் பிரம்ம ஏவ வித்தி அந்த பிரம்மனாகவே உன்னை நீ அறிந்து கொள் துவங்கிறத வந்து த்வியா வக்தியாக மாற்றிக்கணும் நாம் துவம் யுவாம் யூயம் துவாம்னு மாற்றிக்கணும் அர்த்தம் பண்ணிட்டோம்னா அந்த அர்த்தம் வந்துடும் அதுவே பிரம்மன் என்று நீ தெரிந்து கொள் என்ன அந்த பிரம்மனே நீ என்று நீ தெரிந்து கொள் அதுவே பிரம்மம் என்று நீ தெரிந்து கொள் அந்த பிரம்மமே நீ என்று நீ தெரிந்து கொள் இந்த பிரம்மே நீ என்று நீ தெரிந்து கொள் எது இதம் உபாசத்தே தத்து ந தத்துங்கிற சப்ளை பண்ணிக்கணும் எது இதம் உபாசத்தே உன்னால் எந்த ஒன்று இப்பொழுது உபாசனை பண்ணப்படுறதில்லையே அப்படி வச்சு ஆவாக ஆசனம் சமர்ப்ப யாமி அதான் தான் இந்த விஷயம் வந்து பேச ஆரம்பித்தேன் உபாசிக்கிற வஸ்து பிரம்மன் இல்லை அப்படின்னு சொன்ன உபாசிக்கிற வஸ்து பிரம்மன் இல்லை அதாவது இதனுடைய தாத்யம் என்னென்னா உனக்கு வேறாக இல்லை உனக்கு வேறாக இல்லை உனக்கு பேதமாக இல்லவே இல்லை கிருஷ்ணசுன்னர் சர்வூத்தி யோமாம் பஜத்மாஸித வத்தமானி சயோகி மயி வந்து தஷாம் ஜானி நித்தியுக்கேக்திர்விசிஷத்தை பிரிோம் அஹம் சம பிரிய உதாரைத்தே ஆமீ நானுனு சொன்ன ஆஸித்தி யுத்த ஆமாத்தம் மாமேவனுமான்மேஜ்வன் மாம் பிரபிண்டே வாசுதேவ சர்வமித்தி சமகாத்மா சுதுர்லபா இந்த வார்த்தையெல்லாம் நினச்சி பார்க்கணும் ஆகையினால் சங்கராச்சாரியுடைய வியாக்கியானம் வந்து சிம்பிளாக இருக்குது அது படிக்கணும்னு தோன்றுகிறது படிக்கிறேன் அந்நதேவ தத்விதி தாத்து இந்த மந்திரத்தை முடிச்சுட்டேன் அதோடய வியாக்கியானந்தான் படிக்கிறேன் நீ உபாசனன் பண்ணுற வஸ்து இல்லை நீதாம் பிரம்மம் அந்த பிரம்மனை வாக்கால் சொல்ல முடியாது இந்த வாக்கியம் வந்து நானே பிரம்மங்கிறது எனக்கு புரிய வச்சு விட்றது இந்த வாக்கியத்தை நான் பூர்ணமாக வைத்துட்டா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸிங் மை செல்ஃப் ஹூ ஆம் ஐ எனக்கு தெரியலை என்னோடய ஸ்வரூபம் தெரியலை என் ஸ்வரூபத்தை யார் சொல்லிக் கொடுக்குற சாஸ்திரம்தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ எனக்கு புரிஞ்சு அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குருஹு அஹோ ஜானம் அஹோ ஜியானம் அஹோ சுகம் அஹோ ஆஹா சாஸ்திரமும் சாஸ்திரம் இந்த இந்த சாஸ்திரத்தோட என்ன என்ன சொல்லி கொடுக்குறது எனக்கு காட்டி கொடுக்குறது அதனால் தான் சாஸ்திர தர்ப்பணஹான்னு பேர் சாஸ்திர தர்ப்பணஹா இப்போ கண்ணாடியை காமிக்கிற போது கண்ணாடியை காமித்து இல்லை இந்த கண்ணாடியை பார்த்த பிறகு தான் என்னை பற்றி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னா சொல்லுவோம் சொல்லவே மாட்டோம் கண்ணாடியை பார்க்குற போதே கண்ணாடியில் கண்ணாடியை பார்க்குறேன்னா என்ன பார்க்குறேன்னா கண்ணாடியை பார்க்குறேனா கண்ணாடியில் என்ன பார்க்குறேனா கண்ணாடியை பார்க்கறவது வேற கண்ணாடியில் கண் என்ன பார்க்கறது வேறு இல்லையா கண்ணாடியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் கண்ணாடியில் என்ன பார்க்குறேன்னு சொல்லலாம் எது கரெக்டுன்னா ரெண்டும் கரெக்ட் கண்ணாடியை பார்த்துண்டே கண்ணாடியில் என்ன பார்க்குறேன் ரெண்டும் அண்டர்ஸ்ட் கண்ணாடி அதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஞாபகம் வச்சுக்கோ கண்ணாடியை பார்ப்பதும் கண்ணாடியில் என்னை பார்ப்பதும் ஒரே நேரத்தில் நடக்கிறது இந்த கண்ணாடி இல்லை ரசம் பூசின கண்ணாடி கடைசியில் வந்த கண்ணாடியில் எப்படி என்ன பார்க்க முடியும் அப்படின்னா இப்படிலாம் இது மாதிரியெல்லாம் ஆள்லாம் இருக்குது அதனால் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால தான் அந்த கோவில் இல்லை அந்த காலத்தில் சுவாமிக்கு பின்னால் ஒரு கமல தீபம்னு இருக்குது கமல தீபம்னு இருக்கும் அதில் ஒரு தீபம் தான் வைக்கிறது அதில் கிளாஸை வந்து உடச்சி உடச்சி வச்சிருப்பாங்க நடுவில் ஒரு கிளாஸ் இப்படி அதுக்கெல்லாம் கூட கணக்கு உண்டு அதெல்லாம் வந்து நாங்கள்லாம் அதை ரெகுலராக ஏற்றி வச்சவங்க அதனால தான் புரிஞ்சிருக்கு ரெகுலராக அதை ஏற்றி வைப்போம் கோயிலில் சுவாமிக்கு பின்னால் இருக்கும் அது கொஞ்சம் பின்னால் தெரிகிற மாதிரி வைக்கிறது அதில் விளக்க வச்சுட்டோம்னா ஒரு விளக்க வச்சுட்டோம்னா அதில் எல்லா விளக்கும் தெரியும் அது மாதிரி இருப்பது ஒன்று பல நானா ரூபா பயக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி அதுக்கு சொல்ல முடியாது இது நானா ரூபா பவந்தி இந்த உண்மை புரிஞ்சாச்சுன்னா நான் வேற நீ வேறு சண்டை என்னத்துக்கு விஸ்வம் பசத்தி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத்திஷ்ய ஆச்சாரியத்தையா தவிர பித்திருத்தாதி ஆமனே சுவனை ஜாக்கிரவா எயேஷ புருஷா மாயா பரித்த தஸ்மீருமூர்த்தி ஸ்ரீதட்சிணா மூர்த்தயேகோடம் பத்தம் பூரி பலம்மா சங்கராச்சாரவா படிக்கணும்னு ஆசையாக இருக்கு படிக்கலாம் அந்நேகித்தன வாக்கிய ஆத்மா பிரம்மேதி பிரதிபாதித்தே ஸ்ரோத்துகு ஆசங்கா ஜாட்டா கேட்குறவனுக்கு சந்தேகம் துடுத்து அது அறிஞ்சதை காட்டிலும் வேறானது அறியாத காட்டிலும் வேறானது அதுவே அந்த ஆத்மாவே பிரம்மம்னு சொன்ன உடனே கதம் தூ ஆத்மா பிரம்மை கதம்னு ஆத்மா பிரம்ம ஆத்மா எப்படி பிரம்மமாக முடியும் ஆத்மாஹி நாம அதிகிருத்தகா ஆத்மாங்கிறது என்ன அதுக்கு பேர் இருக்குது நாம அதிகிருத்தா கர்மணி உபாசனையேச்சம்சாரி பாருங்க நம்மளான் நம்ம சம்சாரம் சொல்கிறதுக்கும் சங்கராச்சாரிய சம்சாரம் சொல்கிறதுக்கும் எப்படி வித்தியாசம் பாருங்க அதனால தான் நம்மகிட்ட படிக்கிற பிரம்மச்சாரிகள் என்னையே சம்சாரிக்கிறாங்க அதனால் ஆமாம் சாமியாரை என்னையே சம்சாரின்னு சொல்லிவிட்டு போயிட்டான் நிறைய பேர் ஏன்னால் நம்ம கோயில் கட்டி இதெல்லாம் பூஜை பண்ணுறோம் இல்லையா இதெல்லாம் அவன் புரிஞ்சு போயிடுது எனக்கு புரியல அதனால் அவன் சொல்கிறான் அவள் கர்மணி அதிகிருத்தா ஹா எப்படி பாருவான் எனக்கு புரியலன்னு அவன் நினச்சின்ட்டுருக்கான் அது எனக்கு புரிஞ்சுன்ட்ருக்கு கர்மணி உபாசனேச்சம்சாரி நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ சாதாரண ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பணம் வீடு பதவி இது மாதிரிலாம் அதில் சம்சாரம்னு நினச்சிட்டு இருக்கோம் சங்கராச்சாரிய அதை சம்சாரம்னு சொல்லலாம் அது அதோ அது என்ன அது மகா சம்சாரம் பார்த்து இதில் இந்த ஆசிரமம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதையே சம்சாரம் திட்டின்னு இருக்கார் கர்மணி உபாசனை தெரிஞ்சு பண்ணுற தப்பு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் வந்து கர்மணி என்ன நமக்கு வந்து இது இருந்தால் தான் இப்போ பிக்ஷை கிடைக்கும் அதனால் இல்லை கர்மணி உபாசனையேச்ச நீங்கள் எதாவது பண்ணுற மாதிரி காமிக்கணும் இங்கே உள்ளு கூட ஞானம் வச்சுட்டுருக்கேன்னு தெரியும் ஒன்றும் தெரியாது ஞானத்தோட பிரகாசம் வேணும் அண்ணா அது விஷயம் இருக்குது சும்மா ஒண்ணு முட்டாள் தினமா இல்லை கர்மே உபசனை தானே வேத பூர்வந்தானே அதனால ஆனால் கேள்வி பார்க்க ஆக நமக்கு கர்ம உபாசனை கர்மபா நம்மாதிதேவா ஸ்வரம் வாட்சா தன்ய உபாஸ்ய விஷ்ணு ஈஸ்வர பியூட்டிஃபுல் வியாக்கியானம் சிம்பிளாக அழகாக சொல்கிறார் வாஷின்றே இன்னும் போல் இருக்குது ஆத்மா என்பது பெயரை உடையது அது கர்மத்திலும் உபாசனத்திலும் ஈடுபடுற சம்சாரி கர்மத்தையும் உபாசனை பண்ணுறவனே சம்சாரின்னு சொன்னால் நம்ம எங்கே போகிறது சம்சாரி கர்ம இது நிறைய பேர் வரவே இல்லை அப்போ அவனோட கதிலாம் என்ன கர்ம உபாசனை சம்சாரம் கர்ம உபாசனம் கர்மத்தையோ உபாசனையோ சாதனமாக வச்சுண்டு அதை அனுஷ்டானம் பண்ணி பிரம்மாதி தேவ பதவியையோ சொர்க்கத்தையோ அடைய விரும்புகிறான் தேவபதவியோ சொர்க்கத்தையோ அடைய விரும்புகிறான் அதுக்கு அந்நியமானது தத்து தஸ் மாது அந்நா உபாஸ்யா விஷ்ணு பிரம்மா பிரம்மாதி தேவர்களை தவிர இன்னொன்று அந்நா உபாஸ்யா விஷ்ணு ஈஸ்வர அவர்களும் பிரம்மன் இந்திரா பிராணோவா பிரம்ம பவித்துமர்ஹதி அதாவது பிரம்மாதி தேவர்களையோ தேவஸ்தான தேவனுடைய நிலையையோ சொர்க்கமோ அதோட போட்டுவிட்டார் அப்புறம் விஷ்ணு ஈஸ்வரஹா இந்திரஹா மூணுங்கிறது சரி விஷ்ணு ஈஸ்வரஹா இந்திரஹா பிராணஹாவா பிரம்மபவித்து மருக்குது அவங்கள வேணா பிரம்மன் சொல்லலாம் நத்து ஆத்மா நான் எப்படி விஷ்ணு ஆத்மானு பிரம்மன்னு சொல்லலாம் சிவன பிரம்மன்னு சொல்லலாம் இந்திரன பிரம்மன் சொல்லு அது வேணால் பரவாயில்லை பிராணோ பிரம்ம யூப்பா சீத்தை அப்படி சொல்லலாம் மனோ பிரம்மையத்துபாசீத அதெல்லாம் வேணாம் சொல்லுங்கோ நான் எப்படி பிரம்மன் முடியும் கேள்வி அதுக்கு தான் பதில் சொல்கிறார் நூ ஆத்மா லோக பிரத்ய விரோதா உலகத்திலையும் இப்படி தான் அர்த்தம் இருக்குது நீங்கள் என்னமோ புதுசாக ஒரு அர்த்தம்னு சொல்கிறேன் நீ தான் பிரம்மன் எனக்கு என்னமோ ஒத்துக்க தோணலை அப்படின்னா சாயங்காலம் பார்ப்போம்னார் ய மமாா வாக்ோத்தமோமிஷம் மாஹம்மராம் மாமா நோ तदात्मनि அனராணமே அது தம உபனி மயி சாதி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்விபா வோமவத்வாத்தேயிணா மூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷாஷா ஹரி ஓ